வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பின் நாடா வரம்பிற்குள் வர இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் BCCI சி விளையாட்டு சங்கம் சமீபத்தில் ஒப்புக்கொண்டது இரண்டு இடது கை பழக்கம் சர்வதேச தினம் ஆகஸ்ட் பதினூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று 15 கிலோ மீட்டர் நீளமுள்ள இந்திய தேசிய கொடியை கொண்ட மனித சங்கிலி நிகழ்ச்சி சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடத்தப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் 1. சூறாவளி லெக்கிமாவால் சமீபத்தில் எந்த நாடு பாதிக்கப்பட்டுள்ளது 2. சந்திராயன் 2 பூமியிலிருந்து சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையில் செலுத்தும் டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் எனப்படும் மாற்றத்தை இஸ்ரோ எந்த தேதியில் நிகழ்த்தியது மூன்று எந்த நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் பாக்டீரியாவை கண்டறிய உதவும் விலை குறைந்த கையடுக்க கருவியை உருவாக்கியுள்ளனர் மீண்டும் சந்திப்போம் நன்றி